அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களே எனக்கு நீங்கள் பொறுப்பு தரக்கூடாதா என்று நான் கேட்டேன் உடனே அவர்கள் என் தோள்பட்டை மீது என் கையை வைத்துவிட்டு அபோதரே பொறுப்பு என்பது அமானிதம் அதாவது நம்பிக்கைக்குரிய பொறுப்பாகும் அதை ஒருவன் அதன் உரிமையுடன் அதை முறைப்படி நிறைவேற்றினாலே தவிர மற்றவருக்கு அது மறுமை நாளில் இழிவும் கைசேதமும் தரும் என்று கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று எட்டு இரண்டு ஐந்து